வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் வயிற்றுப்பொன் வாய்ப்பு மறந்து புங்கன் இலையை சாராக்கி முப்பதுல இருந்து அறுபது எம் எல் வரை காலை மாலை வெறும் வயிற்றில் எடுத்து வந்தால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் நீங்கிவிடும் அல்சர் இருந்தா கூட குணமாயிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்